चित्तस्य அலாத்தி பிரகணம் எழுவத்தியேழாவது காரிக்கை அனு சயாத்தி த கௌடபாதாச்சாரியர் இந்த அலாத்த சாந்தி பிரகரணத்தை முறையாக அறிமுகப்படுத்தியிருக்கிறார் அதாவது நம்முடைய அத்வைதானம் நன்கு நிஷ்டையாக வேண்டுமென்றால் பிறருடைய கருத்துக்களை நாம் எப்படி புரிந்து பிற மதங்கள் மற்ற மதங்களுடைய அபிப்பிராயங்களை எல்லாம் தெரிந்து கொண்டார் நம்முடைய ஞானத்தில் நமக்கு தெளிவும் நிஷ்டையும் ஏற்படும் என்பதற்காக இந்த அலாத சாந்தி பிரகடனத்தை தொடங்கினார் அசத்காரணவாதம் சத்காரணவாதம் இவற்றையெல்லாம் அவர்களுடைய கருத்துக்களை சொல்லி அதை நிராகரணம் செய்தார் பிறகு ஹேத்து என்று கர்ம பலவாதத்தையும் எடுத்துச் சொல்லி அதில் இருக்கக்கூடிய குணதோஷங்களை சொல்லி அதையும் நிராகரணம் பண்ணினார் பிறகு பௌத்த மதத்தை எடுத்துக்கொண்டு பாஹ்யார்த்த அஸ்தித்வாத பண்ணப்பட்டது கணிக விஜானவாதியோடு சேர்ந்து கொண்டு ஹீனயானத்தினுடைய கருத்துக்கள் நிராகரிக்கப்பட்டன பிறகு க்ஷணிக்க விஜானவாதமும் நித்திய விஜானவாதத்தின் மூலம் நிராகரணம் செய்யப்பட்டது இதெல்லாம் ஞாபகங்களும் நினைக்கும் சத்காரணவாத ஹேத்துபலவாதா வஸ்துபாவவாத பாஹ்யார்த்த அபாவவாதா அதுல பாஹியார்த்த அபாவவாதத்தில்தான் கணிக்க விஜயானவாதம் அந்த கஷணிக்க விஜயானவாதத்தையும் நித்திய விஜான நித்திய சைதன்யவாதத்தினால நிராகரணம் பண்ணிருக்கோம் அப்புறம் என்ன பண்ணிருக்கோம்னா ஸ்வமத சித்தாந்தம் ஸ்வமத சாரம் நம்முடைய மதத்தினுடைய கருத்துக்கள் தெளிவாக தெரிந்து கொள்ளப்பட்டன அஜாத்திவாத சித்தாந்த நிரூபணம் அஜாதிவாத சித்தாந்த நிரூபணம் செய்த பிறகு இப்ப எழுபத்தி அஞ்சாவது காரிக்கிலிருந்து இந்த அஜாதிவாதம் எங்கிருந்து ஆரம்பிச்சிருக்கு நிறைய பல கோணங்கள்ல சொல்லப்பட்டிருக்கு அதான் இருபத்தி எட்டு இருபத்தி இருந்து ஆரம்பிச்சிருக்கு அஜாத்தம் ஜாஜ தேஸ்மாத் அஜாதி பிரகிரு பிரகிருதாபாவோ ந கதஞ்சித் பவிஷ்யதி இந்த கருத்துக்கள் எல்லாம் சொல்லி அதுல இருந்து ஆரம்பிச்சு கொண்டு போயிருக்கோம் ஸ்வப்ன திருஷ்டாந்தத்தை மறுபடியும் சொல்லி ஆஹ் இருபத்தி ஒன்பதுல இருந்து எழுபத்தி வரைக்கும் சொல்லப்பட்ட எல்லா கருத்துகளும் அதுக்குள்ள பல பிரிவுகள் இருக்கு அது வேற விஷயம் அதுல முக்கியமான பிரிவு என்னன்னு கேட்டா ஸ்வப்ன திருஷ்டாந்தம் அலாத திருஷ்டாந்தம் திருஷ்டாந்தங்கள் மூலமாக நன்றாக அஜாதிவாத சித்தாந்தம் செய்த கௌடபாதாச்சாரியர் எழுபத்தி அஞ்சாவது காரிக்கையில இருந்து அஜாதிவாத ஞான பலத்தை பத்தி பேசுற இதுல மூணு விஷயம் முக்கியமா பேசப்படுறது காலையிலேயே அதை சொன்னேன் சம்சார காரணம் சம்சார நிவிறி உபாயம் அசம்சாரி மோக்ஷரூபம் அசம்சார மோக்ஷரூபம் இந்த கருத்துதான் விசேஷமா இங்க உபதேசம் பண்ணப்படுகிறது அதை தான் பார்த்துக் கொண்டிருக்கோம் எப்படி இதை ஆரம்பிச்சார் அவர் அதாவது இந்த கருத்து இந்த இதெல்லாம் முதல்ல பேராசையினாலதான் நம்ம அவஸ்தப்படுறோம் பேராசப்படுறதுக்கு பொருளே இல்ல இல்லாத பொருள்ல ஆசைப்பட்டு என்ன பிரயோஜனம் இருக்கிற பொருள் எல்லவோ ஆசைப்படணும் இல்லாத பொருள்ல ஆசைப்படுறதுனாலதான் நமக்கு ஆசையும் போகிறது இல்லை துக்கமும் போறதில்லை இல்லாத பொருளையே நாம் இடைவிடாமல் விரும்பி கொண்டிருக்கிறோம் உண்மையில் இன்பமே இல்லையோ எங்கு பொருளே இல்லையோ அங்கு நாம் இன்பத்தை நம்ம சொல்வே நிறைய சொல்றதுன்னு நினைக்கிறேன் பார்வை ஒருவன் இருட்டறையில் இல்லாத பொருளை தேடுவது போல மக்கள் உலகத்திலே ஆனந்தத்தை தேடுகிறார்கள் பார்வையற்ற ஒருவன் இருளிலே இல்லாத பொருளை தேடிக்கொண்டிருப்பது போல அஜானிகளாகிய ஜனங்கள் இந்த இருட்டறையாகிய உலகத்திலே ல்லாத ஆனந்த தேடிக்கொண்டே இருக்கிறார்கள் தேடுகிறார்கள் பரம்பரையாக தேடுகிறார்கள் அப்பா அவன் பரம்பரையா உலக சுகத்தை தேடி தேடி ஓஞ்சி செத்து போறான் ஒரு ஒருத்தரும் யாரோ தப்பி தவறி தியாகே நைக்கே அமிர்தத்துவமான சில பேர் தான் தப்பி தவறி இதுல இருந்து இந்த சக்கரத்திலிருந்து விடுபட்டு இத ஒரு விளையாட்டா பார்க்குறான் வேடிக்கையா பார்க்கறான் அவனுக்கு வந்து இது வந்து சினிமா வேடிக்கை நிழல் வாஸ்தவம் நிறைய பேருக்கு சினிமாவே சத்தியமாயிடுறது இவனுக்கு வந்து இந்த ஜகத்தை அவனுக்கு ஒரு வேடிக்கை காட்சி தான் ஞானிக்கு அதுதான் சொன்னார் அதனால அத்வைத ஞானத்தை இருக்கிற விஷயத்தில் இருக்கிற பிரம்மானந்த விஷயத்துல இச்சைய வச்சு அந்த அத்வைத ஜானத்தை தெரிஞ்சுட்டதுக்கு பிறகு அவனுக்கு இந்த துவைத்தமோ துவைத்தில இச்சையோ கிடையாது நிர்ணிமித்தோ ந ஜாயத்தை நர்த்தம் அபாவாத் அபினிவேஷ மித்யா அபினிவேசாஸ்தி அபூத அபினிவேசி அபினிவேச அபினிவேஷம் போயிடுறது சத்திய அபினிவேசலாம் சத்தியமான அபினிவேசம் மித்யா வஸ்துவை புரிஞ்சின்றதுனால போயிடுறது புரியுறதோ நான் வந்து சம்ஸ்கிருத பதமாக நிறைய உபயோகப்படுத்துறேன் மித்யா விஷய அபினிவேசா மித்யா விஷய அபினிவேசம் அவனுக்கு தெரியல அது சத்தியம் நினைச்சு இருக்கான் அத மிச்சா விஷய அபினிவேசம் சொல்ற அதுதான் கிருஷ்ணர் சொன்னார் எல்லா ஜீவராசிகளுக்கும் எது இரவோ அதில் நல்ல இந்திரிய பண்ணி ஆத்ம ஜானத்தை புரிஞ்சின்றவன் அதுல முழிச்சுன்று கிருஷ்ணர் யானிஷா சர்வபூதா நாம் தஸ்யாம் சம்யமி எல்லாருக்கும் இந்த அத்வைத பரமார்த்த தத்துவம் அப்படியே எழுதிருப்பார் சிங்கராஜர் அந்த பாஷ்யத்தை படிச்சா தெரியும் அத்வைத பரமார்த்த தத்துவம் நிறைய பேருக்கு நிசாய இருக்கப்பா எப்படி ஒரு மனுஷனுக்கு இருட்டில் ஒரு பொருளும் விளங்குறது இல்லையோ அப்படி நிறைய முட்டாள்களுக்கு இந்த மெய்ப்பொருள் தத்துவம் விளங்காமல் இருக்கிறது அ நிஷான்னா விளங்கலன்னு அர்த்தம் நிஷா சப்தத்துக்கு யானிஷா சர்வபூதானா எல்லா உயிர்களுக்கும் எந்த ஒரு பரமார்த்த தத்துவம் விளங்காமல் இருக்கிறதோ அந்த பரமார்த்த தத்துவம் ஞானிக்கு விளக்கமாக விளங்குகிறது தெளிவாக விளங்குகிறது எல்லா உயிர்களும் எல்லாம் விளக்கமா இருக்குன்னு நினைக்கிறானோ அது இருட்டுன்னு அஞ்ஞானி புரிஞ்சின்றிருக்கான் எஸ்யாம் ஜாக்ரதி பூதானி கோணத்துல திரும்பவும் இவனுக்கு துவைத்தமும் இல்லை துவைத்தம் இருந்தா தானே புண்ணிய பாபம் புண்ணிய பாபத்தை இவன் பொருட்படுத்துவதில்லை புண்ணிய பாபம் மித்யா புண்ணிய பாபம் பொய் புண்ணிய பாபம் அசத்தியம் என்று புரிந்து கொண்டிருப்பதால் அவன் சம்சாரத்திலே உழலுவதில்லை ஏனென்றால் புண்ணிய பாபம் இருந்தால் அல்லவோ புண்ணிய பாபத்தின் பலன் பலன் வரணும்னா புண்ணிய பாபம் இருக்கணும் இவனை பொறுத்த வரைக்கும் துவைத அபாவாத் புண்ணிய பாப புண்ணிய பாப அபாவாத் சுகதுக்காவா இப்படி போட்டுக்கணும் சொன்னார் அப்புறம் கடைசி வகுப்புல நம்ம என்ன பார்த்தோம்னா இந்த ஜானம் இந்த மோக்ஷம் நம்மளை விட்டு போயிடுமான் வந்தாத்தானே போகிறதுக்கு மோக்ஷம் எங்க வந்ததுங்கிறார் மோக்ஷம் வரவே இல்லை அப்புறம்தானே போகறதுக்கு அதுதான் இந்த எழுபத்தி ஏழாவது காரிகையில சொல்லி இருக்கு அனிம அனிமித்த சித்தித்திய சித்தித்தம் இல்லாத சைத்தன்யம் அகாரணம் அகாரணை எப்படி வேணாலும் அர்த்தம் சொல்லலாம் சங்கராச்சாரியர் என்ன சொல்றாருன்னா இவன் வந்து புண்ணிய பாபமே கிடையாது புண்ணிய பாபம் இருந்தாத்தானே சுகதுக்கம் வாழ்க்கையில் எல்லாம் இருக்கு அபினிவேசம் பிராபளம் எல்லாம் கிடையாது அனிமித்த நிமித்தம்ன கார அர்த்தம் சாதமா நிமித்தரோம் நம்ம நிமித்த காரணம் வேற சொல்றோம் நிமித்தம்னாலே காரணம் அர்த்தம் இருக்கு அப்புறம் நிமித்தம்னா கருவின்னு வேற ஒரு அர்த்தம் சொல்லிட்டு இருக்கும் நிமித்த மாத்திரம் அப்படி வேற ஒரு அர்த்தம் சொல்லிட்டு இருக்கும் நீ ஒரு நிமித்தமாயிருப்பது இந்த ஜோசியம் எல்லாம் சொல்றாங்க இல்லையா இந்த பிரசனம்னு ஒண்ணு பாக்குறாங்க இந்த கேரளாவில் அது இப்ப நம்ம ஊருக்கும் பரவி எடுத்து அது நல்ல வியாதியா கெட்ட வியாதியா எனக்கு தெரியல அந்த பிரசனம்ங்கிறது ஒன்று இருக்கு இந்த பிரசனங்கள் எல்லாம் வந்து என்னன்னா இருக்கிற ப்ராப்ளத்துக்குலாம் அதில் ஏதாவது ஏன் வந்தது இந்த ப்ராப்ளம் இப்ப கோவில் எல்லாம் அங்கெல்லாம் வந்து பிரச்சனை பார்க்கறதுன்னு பேர் நான் அதெல்லாம் சொன்னா நிறைய பேர் கோவமே வந்துடும் அது நிறைய கவுடபாத காரிக்கலாம் அது நிறைய விசுவாசம் நிறைய பேருக்கு இருக்கு அது ஒரு வியாபகாரிக்கமா வச்சுருக்கோம் தான் வரும் அவர் வச்சிருந்து நம்ம அதுக்கு மேல போறதுனால நிறைய அக்கே சிக்கல் ஆரம்பிக்கிறது அது இருக்கட்டும் இந்த பிரச்சனம் பாக்கிறதுக்கு பிரச்சனத்தினுடைய சொரூபமே என்ன தெரியுமோ ஏன்னா நான் பிரச்சனத்தை பத்தி படிச்சிருக்கேன் நிறைய பேருக்கு தெரியாது அந்த பிரசனத்துக்கு வந்து நான் அதெல்லாம் பண்ண அப்புறம் கிடைச்சது நான் சோழியை தான் உருட்டின்னு உட்காந்துருக்கேன் கவுடபாத கார்கையெல்லாம் பண்ணிட்டு இருக்க முடியாது சோழியை உருட்டின்னு கட்டத்தில் போட்டுன்னு உட்காந்துருக்கோம் எங்களுக்கு எல்லாம் அது நிறைய அங்க பழக்கம் கோயம்புத்தூர்ல பிறந்து வளர்ந்ததுனால கோயம்புத்தூர்ல இதெல்லாம் சர்வசாதாரணம் ஏன்னா அது கேரளா பக்கம் இருக்கிறதுனால அதனோட வாசனை ஜாஸ்தி அங்கே இதனால் இந்த சோழியை உருட்டி உருட்டி எல்லாம் போடுவான் அது இப்போ ஆரம்பிக்கிறக்கு முன்னாடி அதுக்கு ஏகப்பட்ட நிமித்தங்கள்மா அது ரொம்ப முக்கிய நிமித்தம் தான் அது வந்து வரவுடனே இப்படி இப்படி மூக்கைத் துடைச்சா அது ஒரு நிமித்தம் இப்படி இன்னும் அது ஒரு நிமித்தம் இப்போ வந்து ஒரு ஒரு கூப்பிட்டு புஷ்பத்தை கையில் கொடுத்து இதை சுத்தி வா சுத்தி வந்து ஒரு கட்டத்தில் வையின்னு சொல்கிறது வச்சா லக்னம் அதுக்கே அந்த குழந்தை பூவை எடுக்கிறது வரும்போதே எப்படி வருது தா இல்லையா என்னெல்லாமோ ஆயிரத்தி எட்டு நிமித்தம் இந்த நிமித்தத்துக்கெல்லாம் போட்டு இதெல்லாமே எல்லாம் வந்து அது அனுமானம்தான் அது இப்படி அது சொல்லியிருக்கு இப்படி இருந்தா இது நடக்கும் இப்படி இருந்தா அது நடக்கும் அப்படின்லாம் எல்லாத்தையும் எழுதி வச்சிருக்கு ஸ்லோகா ஃபார்மில் இருக்கு எல்லாம் அதை வச்சுன்னு இதெல்லாம் சொல்லிக்கிட்டே இருப்பான் எதுக்கு சொல்றேன் நிமித்தங்கிறதுக்காக சொன்னது இந்த நிமித்தத்தை வச்சு கணக்கு பண்ணி இதை சொல்லுவான் அதுக்கு பலனெல்லாம் சொல்லுவான் அப்புறம் நீங்கள் என்ன பண்ணுவீங்கன்னா உங்கள் ப்ராப்ளத்துக்கு அந்த காரணத்தை கண்டுபிடிச்சிருவீங்க அவன் சொல்லுவாள் இதெல்லாம் அது சொல்ல நிறைய அதெல்லாம் வந்து எப்படி இதெல்லாம் அவனுக்கு தெரிஞ்சுது அப்படின்னு நமக்கு ஒரு ஆச்சரியமாக இருக்கும் அந்த நிமித்தான் கல்குலேட் பண்ணா அதுக்கு வெறுமனை பண்ணா பாத்திரம் போறாங்க இவருக்கு உபாசனை நிறைய பூஜை ஜபம் எல்லாம் பண்ணிருக்கணும் அப்பதான் அந்த நிமித்தத்துக்கே இவர் பலன் சொல்ல தெரியும் இல்லாட்டி அந்த நேரம் பார்த்து எல்லாம் மறந்து போயிடும் கரெக்டாக சொல்ல வராது இவர் பூஜை எல்லாம் பண்ணி இத்தனையும் பண்ணி கடைசியில் என்னன்னா இது துவைதம் நிச்சயம் அப்ப என்ன இந்த நிமித்தங்கள்னு அதுக்கு சொல்ற பழக்கம் இருக்கு அதுக்காக சொல்ல வந்தேன் அனிமித்தியூக்கமா வருது அபிநிதேசம் இருக்கு அப்பதான் தெரியும் ஆமா ஆமா பிரச்சனை பத்தி கொஞ்சம் சொல்லுங்க முழுக்க முழுக்க துவயா பாவம் புத்வான் படிச்சுட்டு வந்துதான் பிரச்சனை அதுதான் வந்து இந்த நம்ம அதிகமாக உபயோகப்படுத்துறது இலங்கை தமிழர்கள் தான் உபயோகப்படுத்துறாங்க எல்லாத்துக்கும் வார்த்தைக்கு வார்த்தை பிரச்சனை இல்லை அங்க ஒரே பிரச்சனையா சொல்லணும் அங்க ஒரே பிரச்சனை அந்த ஆளு ஒரு பிரச்சனை பேர் வழி அப்படி எல்லாம் சொல்றது இந்த சொல்ற அசிய சித்தாரண சித்த ஒரு நாளும் காரணகாரிய பாவமே கிடையாது இந்த சைதன்யத்துக்கு சமா அத்வயா இந்த சொற்களுக்கெல்லாம் அர்த்தம் சொல்றதே நீங்க வழக்கமான சமஸ்கிருத அர்த்தத்தில் உண்மையாக புரிஞ்சுக்க முடியாது சமா அத்வயான்னு சொன்ன பரமார்த்த நித்யான் அர்த்தம் அதுதான் தாத்பரியம் பரமார்த்த நித்யா அனுப்பத்தி அனுப்பத்திகார்த்தம் மறுபடியும் உற்பத்தி ஆகாது ஏதா வந்தாத்தானே நமக்கு ஒரு சந்தேகம் இந்த ஞானம் எல்லாம் போயிடுமான்னு சைதன்யத்துக்கு ஞானமே கிடையாது இப்படியேதான் பாடம் நடந்துட்டு இருக்கும் ஞாபகம் சைதன்யத்துக்கு ஞானம் உண்டோ சைத்தன்யத்துக்கு ஞானம் கிடையாது கஷ்டப்பட்டு இந்த ஞானத்தை அடைஞ்சிருக்கும் சும்மாவா கேம் ரூபாயை கொடுத்து வந்து இருந்து காலமரத்தில் இருந்து பிரார்த்தனை எல்லாம் பண்ணி விடாம கேட்டுக்கிண்டே இருக்க இருக்க அதுக்கு ஒரு சம்ஸ்கார விசேஷம் இருக்கும் இல்லையா இப்ப நம்ம என்ன சொல்றோம் எந்த பழக்கமும் உடனே போகாது அப்படின்னு சொல்றோம் அந்த பழக்கத்தை மாத்திரத்துக்கு இன்னொரு பழக்கம் வரணும் அப்ப அந்த பழக்கம் வந்தாத்தான் இந்த பழைய பழக்கம் போகும் இது பொதுவான விதி ஆனா ஒரு பழக்கத்தை இப்ப வந்து வேதாந்தம் படிச்சதுக்கு பிறகு பழக்கத்தை மாத்திரத்துக்கு எதாவது பழக்கம் இருக்கா சொல்லுங்க இது ரொம்ப கெட்ட பழக்கமா போச்சு உபனிஷத்து படிக்கிறதுன்னு ஒரு பழக்கம் அனாவசியம் போய் டிவி பாக்குற பழக்கத்தை அபிவிருத்தி பண்ணிக்கணும் அப்படி நினைக்கா நினைப்போமோ நினைக்க மாட்டோம் கெட்ட பழக்கத்தை மாத்திக்கணும் நல்ல பழக்கத்தை பழகணும்னு சொல்லி ஆசைப்படுவோம் இல்லையா அதுவே நிறைய பேர் வரமாட்டேங்கிறது அப்படி தப்பித்தவரி ஆசை வந்தாலும் அந்த நல்ல பழக்கத்தை பழகறதுக்கு வராது சுவாமிஜி இருபது வருஷம் ஆச்சு இன்னும் அது இன்னும் போகமாட்டேங்கிறது அந்த பழக்கங்கள்லாம் அப்படின்னா அப்ப தெரியறது அது எவ்வளவு பலமா இருக்கு தெரியல என்ன சொல்றார் அந்த பழக்கம் எல்லாம் போகணும்னு நினைப்போ நீங்க ரெண்டு விதமா நான் சொல்றேன் இது சைத்தன்யத்துக்கு உற்பத்தியே கிடையாது ஆனா இங்க தாற்பயம் என்னன்னா இந்த மோக்மான உற்பத்திங்கிறார் சங்கராச்சரிய மோக்ஷாக்கியா மோக்ஷாக்கியா அனுப்பத்தி இந்த சித்தம் வந்து எப்பவுமே நித்தியமுக்தூபம் நித்திய முக்தான் அதுக்கு பந்தம் பந்தம் கிடையாது பந்தம் வந்து ஆக்துக்கம் வந்தது போச்சு ஆனா திரும்ப வந்துடுமான் திரும்ப வராதுனால திரும்ப வராது சமா அத்வயா சமான்னு சொன்னா என்ன அர்த்தம்னா என்னது சுவாபாவிகம் நிரந்தரம் இப்படி எல்லாம் போட வேண்டியிருக்கும் அதுக்கு வந்து அது நிரந்தரம் அது ஒரு நாளும் போகாது சமா சங்கராச்சாரியர் நிர்விசேஷன் என்ன அர்த்தம் அது ஆக்துக்கம் இல்லை அது எப்போ இருக்கும் அந்த மோக்மானது ஒருபொழுதும் போகிறதில்லை சைத்தன் மோக்ஷரூபமான சைதன்யம் அகாரணமானது அது எப்பொழுதும் இருக்கிறது சமான் சொன்னா நித்யா இந்த மாதிரிதான் வார்த்தைகளை போடணும் வேற வழி எதுவும் அவரே சொல்லிட்டார் கல்பித சம்யா வியாவகாரிக திருஷ்டியா அஜ கல்பித சம்ருத்தியா அப்புறம் என்ன தப்பிதான் படிச்சோம் பரமார்த்தேனா பரமார்த்த திருஷ்டியில பார்த்தா அஜசப்தமும் வராது அதுக்கப்புறம் கிளாஸே எடுக்க கூடாது அதோட நிறுத்தி ஆனா அதுக்கப்புறமும் நம்ம விளக்கம் சொல்றோம் அத்வயா அத்வயாங்கிற வார்த்தைக்கு இரண்டா அர்த்தம் ஆனா பரமார்த்த பரமார்த்தா சமா நித்தியா நான் ஆக்துக்கம் மோட்சம் வர்றது கிடையாது மோக்ஷங்கிறது எப்பவும் இருக்கு எப்பவும் இருக்கிறதுனால அது போயிடுமோன்னு சொல்லி நீ கவலப்படாது கல்கண்டுக்கு எப்படி இனிப்பு நித்தியமோ அக்னிக்கு எப்படி உஷ்ணம் நித்தியமோ சுவாபாவிகமோ அப்படி சைதன்யத்துக்கு எனது சைதன்யந்தான் மோக்ஸ்வரூபம் அது நித்தியமானது ஒரு போகாதுன்னு அர்த்தம் அசர்வச அஜாத்திய சித்ததிசியமேவகி தத்து பந்தங்கள் எல்லாம் பிறக்காத தோன்றாத எப்பொழுதும் சமமாக இருக்கக்கூடிய அந்த அத்வைதூபம் அஜாத்த அத்வைத்தமானது அத்வைத்தினுடைய திருஷ்யம் இது இரண்டாவது லைன முதல்ல படிக்கணும் என்ன யாது காரணம் பற்றி அனைத்தும் சித்த திருஷ்யமாக இருக்கின்றனவோ அப்படிப்பட்ட காரணம் இல்லாத சைதன்யத்திற்கு தோற்றம் என்பது ஒருபொழுதும் இல்லை அந்த அந்த கார்கில் இருக்கிற சப்தத்தை வச்சே இதுக்கு அர்த்தம் கண்டு க புழுசாக தெரிஞ்சிக்க முடியாது நம்ம இதெல்லாம் இருக்கக்கூடிய இன்டர்பிரிட்டேஷன்லாம் வச்சு அர்த்தம் கொடுக்கறத வச்சு இதெல்லாம் சொல்கிறோம் அதனால் நீங்கள் சம்ஸ்கிருத பதத்துக்கு டேரக்டாக மீனிங் எல்லாம் பார்த்தீங்க உங்களுக்கு குழப்பம்தான் மிச்சமாகும் அனுப்பத்திகிங்கரா அந்த மோக்ஷம் என்பதானது ஒருபொழுதும் மறுபடியும் தோன்றாது எப்பொழுதும் அனுபத்திகிறது அர்த்தம் சமா அத்யா ஏன் அப்படின்னா இந்த துவைத்தம் அல்ல சித்ததிஷ்யம் சொல்ற பூர்வமபி அஜாத்தேவ அனுப்பி பதமாக வச்சுட்டார் ஷங்கராஜர் ஒருபொழுதும் அந்த தோன்றாத எல்லாவற்றுக்கும் எல்லா எல்லா வஸ்துக்கும் ஆதாரமாய் இருக்கிற ஆதாரம் வார்த்தையை உபயோகப்படுத்துறோம் சர்வசிய அத்வய அந்த அஜாத்தினுடைய விஜாத்திருஷ்ய தித்தேயே அனுப்பி நதித் கதித் வா நழுது வராது சர்வா ஏகூப்பேத்திருஷ்யம் மோஷஸ்வரூபமான சைதன்யம் அதனுடைய திருஷ்யந்தான் பந்தங்கள் அல்லாம் ஆகவே அது வராது மோக்ஷம் அதனாலதான் அங்க ஒரு காரியம் படிச்சோம் ந நிரோதோ நச்சோபத்தி நோ நச்சாதக ந முமுக்ஷு நவை முக்தா இத்தேஷா பரமார்த்ததா ஒப்பிடுக இருபத்தி ஒன்பதா அத்வைத பிரகரணம் நினைக்கிறேன் இந்த ஸ்லோக இந்த கார்கையினுடைய தாற்பயம் நாம இந்த உண்மையை உணர்ந்த பிறகு இந்த உண்மை நம்மை விட்டு போகால் ஏன்னா அந்த உண்மையே நாம் நாமே அந்த உண்மை பொய் வருகிறது பொய் போகிறது உண்மை வருவதும் இல்லை உண்மை போவதும் இல்லை பொய்யானது உண்மையை மறைத்திருப்பது போல் தெரிந்தது உன் பொய்யானது நீக்கப்பட்டு விட்டது எனவே பொய் இனி வராது உண்மை இனி போகாது உண்மை எப்பவுமே போய் பொய்தான் வரும் பொய் தான் போகும் நமக்கு என்ன பயம்னா மறுபடியும் பொய் வந்து விடுவோம் அப்படின்னா ஒரு பொழுது இந்த உண்மையை புரிஞ்சின்ற பிறகு பொய் வராது வராது வியாதி வியாதி போன பிறகு வியாதி திரும்பவும் வருமா வராதாங்கிறது கேரண்டி கொடுக்க முடியாது ஆனா இதுல அப்படி இல்லை ஏன்னா இது அறிவுபூர்வமா தெரிஞ்சுக்கிற ஒரு விஷயம் உண்மையை தெரிஞ்சின்ற பிறகு அந்த உண்மை உண்மை அறிவு போவதற்கு வாய்ப்பே இல்லை அதுதான் மூளை குழம்புனா என்ன பண்றது மூளைதானே குழம்பு சைத்தன்யமா குழம்புறது அதனாலதான் அதெல்லாம் சொல்றோம் ஆகியனால நீ வந்து அது என்ன பண்றதுன்னா இதோட பிராப்ளம் மூளை குழம்புறது போறதுல இதனுடைய பிரச்சனை அது அதனால அந்த ஞானம் போயிடுமா அப்படிலாம் ரொம்ப எக்ஸ்ட்ரீமா கல்பன பண்ணா ஒண்ணும் பண்ண முடியாது இப்ப இருக்கிற மூளை குழம்பின பிறகு சம்சாரமே தெரியாது நீதான் இன்னொரு தனக்கு பண்ணுவே தவிர உனக்கு தெரியாது பைத்தியம் பைத்தியத்துக்கு அசம்சாரியா கூட தெரியாதுனால நமக்கு சம்சாரம் இருக்குங்கிறது தெரியறது சுகது அனுபவம் இருக்கு வேலை செய்யும் ஞானம் வந்த பிறகு சுகது எல்லாம் மிச்சாங்கறதும் புரியறது அப்படி புரிஞ்சதுக்கு பிறகு திரும்பவும் ஞாபகம் வந்துருமோ நீ எவ்வளவு தூரம் ஊறிருக்கியோ அத பொறுத்து எல்லாம் சொல்ல போற இன்னும் விட போறது இல்ல ஏன்னா நமக்கும் சந்தேகம் போக போறது இல்ல அவரும் சந்தேகத்தை தீக்காம விட போறது இல்லை நமக்கு சந்தேகம் வரலன்னாலும் அவரே சந்தேகத்தை உண்டு பண்ற உண்டு பண்ணி அந்த சந்தேகத்தை போக்குறார் இதெல்லாம் அது பண்ணிக்கொண்டிருக்கிமித்தேதும் ப்ரக நாப்னுவன் வீத்தோகம் தாமம் அபயம் பதமே புத்வ்வா சத்தேத்துவன் வீத்தோக்கம் தாய் ஜானுடைய ஃபலனை அஜாதி அஜாதி அஜாத்தம் பிரம்ம அத்வைத்தம் பிரம்மிமித்தம் பிரம்ம இப்படி எல்லாம் சொல்லலாம் சைத்தன்யம் வார்த்தையே போட்டுப்போம் அனிமித்த சித்த ஜானம் நிர்ணிமித்த சித்த ஜானம் அவருடைய பாஷையிலே சொன்ன அனிமித்த சித்த ஜானம் நிர்ணிமித்த நிர்ணிமித்த சித்த ஜானம் எல்லாம் பார்த்துட்டோம் நா என்ன சொல்றாரு அனிமித்தாம் சத்தியம் புத்வா சத்தியம் அனிமித்தாம் புத்வா இந்த அனிமித்தாம் சைதன்யம் அர்த்தம் இந்த அனிமித்தத்தை தெரிந்து கொண்டு புத்வான் என்ன அறிந்து கொண்டு சத்தியம்னா என்ன அர்த்தம் பரமார்த்தப்டுங்கரா பரமார்த்த ரூபாம் அனிமித்தாம் அனிமித்தாம் காரண ரஹிதாம் அனிமித்ததாம் பதத்துக்கு போடணும் அஜாத்தவரூபாம் அஜாத்த ரூபாம் அகாரணூபாம் பரமார்த்தத அகாரண வியாஹாரிக்க என்ன தெரிந்து கொண்டு தெரிந்து கொண்டுனா எப்படிங்கிறது தெரியும் நமக்கு இப்படி பொறுமையா படித்து தெரிந்து கொண்டு விடாம ஒரு ஒரு கிளாஸ்ட் பண்ணி புத்வா தெரிந்து வேறாக இல்லை என்பதை உணர்ந்து கொண்டு அப்படி ஒரு அர்த்தம் இருக்கு அத்வைத்திற்கு வேறாக துவைத்தம் இல்லை ஆனா சங்கராச்சாரியர் அப்படி சொல்லல அதாவது இதுக்கு வேறானத்தை சார்ந்திராமல் பல அர்த்தங்கள் சொல்லுகிறார்கள் முக்கியமான அர்த்தம் அர்த்தம் என்னன்னு கேட்டா இந்த பண்ணாம சொல்லணும்னா கர்மாவை பண்ணாமல் ஹேத்தும பல சொல்லுோதய யாவத் தாவத் ஆயத்தோமே ஆகியனால என்ன சொல்றார் அநாப்னு நம்மை வேற்றுமைப்படுத்துகின்ற இந்த கர்மத்தை விட்டுவிட்டு அடையாமல் செய்யாமல் ஹேதும் அநாப்ருவன் சங்கராச்சாரேஸ்வரர் ஹேதும் தர்மாதி காரணம் தர்மா ஹேதும் இஸ்இக்குவல் டு தர்மாதி ஆதி போட்டுட்டார் போட்டு தர்மாதி காரணம் தேவாதி யோனி பிராப்தையே நம்மையெல்லாம் பிரித்து பிரித்து வேற்றுமைப்படுத்தக்கூடிய ஹேத்துவை அர்த்தம் வேற்றுமைப்படுத்தக்கூடியதற்கான காரணத்தை இன்னொரு பாஷையில் சொன்னா என்ன அர்த்தம் பிளவை உண்டு பண்ணுகின்ற காரணவாதத்தை ரொம்ப டெக்னிக் ரொம்ப ஆழமாக பார்த்தோம்னா அதுவும் இருக்கும் வேற்றுமைகளை உண்டு பண்ணுகின்ற காரணத்தை விட்டு விட்டு ஆப்னு வந்துன்னா என்ன அர்த்தம் அடைந்துன்னு அர்த்தம் பிளவுபடுத்துகிற வேற்றுமைப்படுத்துகிற காரணம் ஏன்னா இங்க முழுக்க முழுக்க காரணம் காரணம் தானே சொல்லிகிட்டே இருக்க காரணத்தை உடைக்கிறது தானே வேலை நமக்கு வந்து என்னது அது அப்படியே போட்டு உலக்கை குத்துனது மோக முதா மாதிரி செம்மட்டியில் அடிக்கிற மாதிரி கௌடபாதாச்சாரியார் நமக்கு இந்த மனசுக்குள்ள இருக்கிற இந்த காரண காரிய வாதத்தையே அடியோட நிர்மூலம் பண்ணிட்டு இருக்கார் ஒரு ஒரு காரியம் அவ்வளவு ஸ்பெண்ட் பண்றாரு நமக்கு தான் நிறைய பொறுமை வேணும் அவர் பொறுமையா நல்லா சொல்லிக் கொடுக்குறார் சங்கராச்சார அப்படி சொல்லல கர்மாவை விட்டுட்டும் அப்படின்னு விட்டார் ஆனா நம்ம இன்னும் புரிஞ்சுக்கலாம் காரண வேற்றுமைப்படுத்துகின்றியத்தைக்கி விட்டு அத்வைதத்திலே பிளவை உண்டு பண்ணுகின்ற இந்த காரண காரியவாதத்தை தூக்கி கடாசி விட்டு என்ன கடாசி விட்டுனா தெரியுமே உங்களுக்கு தான் அதெல்லாம் நமக்கு தெரிஞ்ச பாஷை பலன் தகரா தூக்கி எரிந்து விட்டு ரெண்டு பண்ணிருக்கேன் பாருங்க என்ன நடந்திருக்கு அத்த பிர அத்யிருக்கான் என்ன காலியா அந்த காஸ்மாலஜி எல்லாம் தூக்கி அதெல்லாம் நெருப்பு வச்சு கொடுத்தான் காஸ்மாலஜி நெருப்பு வச்சு கொடுத்து அதெல்லாம் வேண்டாம் யாருக்கு வேணும் இந்த காஸ்மாலஜி ஏதோ ல சாப்பாட்டுக்கு மோக்றது இந்த காரண சிந்தனை எல்லாம் தூக்கி எரியப்பா அதனால என்ன அகாரணம் நித்திய அகாரணம் எதுவும் தோன்றல அது எதிலிருந்தும் தோன்றல அது எதிலிருந்தும் தோன்றவில்லை அதுலிருந்தும் எதுவும் தோன்றவில்லை இந்த தோன்றின கதையெல்லாம் விட்டுடு என்ன பிரயோஜனம்னா மூணு பிரயோஜனம் சொல்ற மூணு பிரயோஜனம் ஒரு பிரயோஜனம் என்ன ஞான பலன் வீத்தோகம் பதம் அஸ்ணு அகாமம் பதம் அஸ்ணு அபயம் பதம் அஸ்ணுதே எதுக்கு இவ்வளவு தூரம் விழுந்து விழுந்து படிக்கிறீங்க சுவாமிஜி ஒண்ணுமே புரிய மாட்டேங்க இவங்களும் சில பேர் புதுசா வந்திருக்கிற கேள்வி எல்லாம் வரும் மனசுல அதுக்கு தெ நம்ம போய் எங்க அந்த காலேஜில் நடக்கிற ஏதாவது பெரிய சயின்ஸ் பத்தி பெருசா பேசுற இடத்துக்கு போனோம் வச்சு அவன் என்ன இல்லாமல் பேசிட்டு இருப்பான் எம்சிஎஸ்சி கொல் டூ சயர் அது அப்படின்னா போட்டுட்டு என்ன சார் சொல்கிறீங்க என்ன எதுக்கு இதெல்லாம் படிக்கிறீங்க நீங்கள் எதுக்கு படிக்கிறீங்க எதுக்கு சொல்லிக் கொடுத்துருக்காங்க அப்படின்னா நீ எதுக்கு இங்கே வந்தேம்மா அப்படிதானே இருக்கும் இல்லை புரியாது அந்தந்த அததுக்குள்ளதை படித்தாதானே படிக்க முடியும் என்னன்னா இவர் சொல்றதும் எங்களுக்கு ஆச்சரியமாக இருக்கு இவங்க உட்காந்து கேட்குறதும் ஆச்சரியமாக அதுக்குன்னா நம்ம கண்டினியூசா வராம திடீர்னு ஒரு நாள் நுழைஞ்சா இருக்கும் நமக்கே இருக்கு எனக்கு தானே தெரியும் ஒருத்தர் ரெண்டு பேர் புதுசா வந்திருக்கு அதனால கேம் அனௌன்ஸ் பண்றது சொல்லுவேன் இது ரொம்ப இதுக்கு வராமக்கு நிறைய டிஸ்கரேஜ் எல்லாம் அதையும் பிராரப்து நமக்கு அதாவது ஒன்னு தெரியணும் இல்லாட்டி தெரியாம போயிடணும் இந்த அறமுறையா தெரிஞ்சு வச்சதுன்னு வச்சுங்களேன் அது ரொம்ப டேஞ்சருங்கிற அல்ப வித்யா பயங்கர என்னவா பண்ணிடும் அதனாலதான் வந்து என்ன பண்றது கேம் இதுவும் இன்ட்ரெஸ்ட் இருக்காது இங்கே கிளாஸும் இன்ட்ரெஸ்ட் இருக்காது அப்புறம் என்ன நமக்கு கேம்ப்னா அதுல ஒரு ஒரு முறை இருக்கு அதுக்குன்னு ஒரு ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் இருக்கு அவங்கள இருக்கவும் சொல்ல முடியாது சொல்ல முடியாது சுவாமிகள் மாட்டின்னு ஒழிக்க வேண்டிதான் இருக்கா சொல்றேன் கிளாஸ்ல இடையில சொல்லணும் பண்ணல இதோ வந்து என்ன பிரயோஜனம் இருக்கு இவ்வளவு எல்லாம் விழுந்து விழுந்து தினம் காலம்புரம் ஒரு கிளாஸ் ஒரு நாளைக்கு நாலு கிளாஸ் இத்தனை கிளாஸ் படிக்கிறதுனால என்ன பிரயோஜனம் புலம்பல் நிற்கும் அடிக்கடி நமக்குள்ளேயே நாம தனியா புலம்பிக்கிறோம் விட்டா தனியா பேசிடுவோம் ஏன்னா பேசுறதுக்கு ஆள் கிடைக்கல நாமளே அங்க உட்கார்ந்து பேசிப்போம் நமக்கு அடிக்கலாம் பேசுறதுக்கு காரணம் என்ன நமக்கு நிறைய பிரச்சனை இருக்கு யார்கிட்ட சொல்றது தெரியல யாரும் அவைலபிளா வேற இல்லை என்னன்னா கவலைகள்லாம் போயிடும் வீத்தோகோ பி வீத்தோகா இந்த வீத்த சோகிற பதம் நிறைய சாஸ்திரத்தில் உபனிஷத்தில் அடிக்கடி வருகிறது இந்த உண்மையை புரிஞ்சுடா என்ன என்ன பண்டித்தாகி பாருங்க எங்க இருந்து எங்க போறோம் பண்டித்தாகி மா சுச்சா கவலையே இல்லை துக்கமே வராது இடும்பைக்கு இடும்பை படுப்பர் வெள்ளத்தனைய இடும்பை எங்க குரல் எவ்வளவு பண்றது பாருங்க வெள்ளனைய இடும்படையான்த்தின் உள்ளர்த்து உள்ளம் உள்ளது உணரின் அதை கனெக்ட் பண்ணி பாருங்க உள்ளம் உள்ளது உணரின் ஒரு தலையா பேர்த்துள்ள வேண்டா துறப்பு வெள்ளத்தனைய இடும்பை அறிவுடையான் உள்ளத்தின் உள்ள இந்த ரெண்டு உள்ளத்தின் உள்ளங்கிறது திருக்குறளை கவனிகன் ஓர்த்து உள்ளம் உள்ளது உணரின் ஒருதலையா பேர்த்துள்ள வேண்டா பிறப்பு வெள்ளத்தரையை இடும்பை அறிவுடையான் உள்ளத்தின் உள்ள கெடும் வீத்த சோகம் அடியோட நாசமா போச்சு வீத்த சோகா வீத்த பயானந்தா இருக்கு வீத்த சோகானந்தா இருக்கா தெரியல பார்க்கணும் ஒரு சுவாமின்னு இருக்க வீத்த பயானந்த சுவாமின்னு இருக்கார் ராமகிருஷ்ண மட்டத்தில் அதே மாதிரி இருக்கும் என்ன பண்றது ஆளாளுக்கு ஒரு விஷ்ணு சாஸ்திராமத்திலே வைக்க வேண்டிதான் இப்படி ஏதோ பெயர் வைக்கணுமே எல்லாம் யோகப்பட்ட வச்சிக்க வேண்டிய சும்மா இதுக்காக சொல்றேன் கவலை போயிடுறது இந்த ஜானத்தினால வருவோம் ज्ञानेन, ज्ञानेन, स्वरूप, நீக்கிறதுனால தம்பித் वियोगं, நிறைய வருது அதாவது துக்கத்தோட உன்ன சேத்துக்கு துவைத்தம் எல்லாம் துக்காத்மக்கம் அதோட சேர்த்துக்கிறது விலகிக்கிறதே ஆனந்தம் தம்பித்யா துக்க சம்யோக வியோகம் யோக சங்கீதம் சரி எதுனால சோகம் போச்சுண்ணா எதுனால சோகம் போச்சுன்னா ஆசையே இல்லை அதனால சோகம் போச்சுண்ணா ஆசை இருக்கிறவனுக்கு சோகம் இருக்கும் அதுவும் அபிநிவேசான் வேற சொன்னார் பேராசை வேற சொல்லி வச்சிருக்கார் ரொம்ப ஆழமான ஆசைன்னு சொன்னார் அகாமஹா காமக்தம் ஏதோ காமம்னா பெண்ணாசை ஆணாசை மாத்திரம் இல்லை எல்லா ஆசையின் சேர்த்துதான் காமஹான் சொல்றோம் பொதுவா சொல்ற காமஹாங்கிறது எல்லா ஆசைக்கும் பொதுவான சொல்றாரு காய விஷய அபாவாத் அகாமஹா ஆசப்படுறதுக்கு விஷயமே இல்லை என்ன துவைத்தமே இல்லை அபாவாத் என்ன காமிய விஷய அபாவ அபாவாத் என்னது அகாமஹா ஆப்த காமசா நிறைய உபனிஷத் வாக்கியங்கள்லாம் அதான் சொல்றது அதனாலதான் கிருஷ்ணன் சொன்னார் அவனுக்கு ஆசையே இல்லை ஆசை இல்லாததுனால் அவனுக்கு துக்கம் அது மாத்திரம் ஆசை இல்லாததுனால துக்கம் இல்லைங்கிறது மாத்திரம் இல்லை துக்கம் சொல்லலாம் பயம் இல்லை அபயம் எல்லாம் உபனிஷத்துக்குள்ள சொல்லிருக்கு அனுப்பந்த அனு சொன்ன கிடையாது ஹி பயம் பார்த்து ரெண்டாவதா ஒரு பொருள் இருக்குன்னு தெரிஞ்சாதானே பயம் இவ மனசில் தித்தீயம் நாஸ்தி ால பயம் கிடாது அதனாலதான் கீதையில அடிக்கடி பகவான் சொல்ற வாக்கியம் வீத்த ராக அபயம் சத்வசம் சுத்தி தெய்வ குணத்தை பத்தி சொல்ற போது முதல் குண அபயம் பயமே கிடையாது அவருக்கு இன்செக்யூரிட்டியே கிடையாது அதாவது என்னது நம்மளுக்கு பாதுகாப்பு என்ன ஆகும் என்ன போறோம் யாருக்கு பாதுகாப்பு நீ உடம்புக்கு பாதுகாப்பு என்ன வச்சாலும் மெய்காவிலே சுற்றுவோம் நம்ம பிரைம் மினிஸ்டரே பிரமாஸ்டரே பிரமா என்ன ஆதினங்கள் சாமியாருக்கு கூட பேர் வருவான் அவனுக்கு பேர் மெய்காவல்னு பேர் மெய்காவல்னா என்ன அர்த்தம் சாமியாரோட உடம்பு இருக்கு இல்லையா அந்த உடம்ப காப்பாற்ற அவனுக்கு பேர் மெய்காவல் மெய்காவல் சொல்லுவாங்க இப்ப மெய்காவல் எல்லாம் பொய்க அதெல்லாம் கதை சொன்னா சிரிப்பாயிடும் மெய் காவலெல்லாம் கிடையாது மெய்யி இது மெய்யா பொய்யா மெய்பொருளை சொல்ற பொய்யான உடம்புக்கு பேர் மெய்யின்னு வச்சிருக்காங்க அவ்வளவுதான் மெய்பொருளை எடுத்து விளக்கி சொல்லுகிற மெய்பொருளை அறிந்து கொள்ளுகிற அறிந்து கொண்டு விளக்கி சொல்லுகிற சாமியாருக்கு மெய் வெய்னு பேர் வச்சு பொய்யான அவரோட உடம்பு பொய் தான் விட்டா விஷ ஊசி போட்டு கொண்டு சொத்து மாத்திர வச்சு திருவாடு விஷ ஊசி கொலை வழக்கு எல்லாம் போடுறாங்க ஏன் இப்படின்னா பயம் அப்புறம் அவரே என்ன சாமியாரே கதவை உட்கார்ந்துருக்கான் கேள்விப்பட்டோம் இல்லையா கொலை பண்ண பாபா கூட உள்ளே போய் கதவை சாத்துக்கிட்டாருன்னு சொல்கிறாங்க அதெல்லாம் நியூஸ் வந்தது இதில்னா என்னென்ன இருந்து என்ன தெரியறதுன்னா எப்படியாவது பயம் வரதான் சரி இந்த பயத்தை நிறைய பிரிக்கிறாங்க இது வந்து ஸ்வாவமாக இருக்கிற பயம் கற்பனையினால உண்டாக்கிக்கிற பயம் அதுதான் நிறைய இந்த ஸ்வபாவமாக இருக்கிற பயம் பரவாயில்லை இந்த மூ மூலையில் கார்னரில் நில்லுன்னு நானே இப்படியே நின்றுட்டு இப்படி ஆடுங்க பார்க்கலாம் இந்த மூலையில் காலை விளிம்பில் வச்சிருந்து அப்படின்னா அது சுவாவமாக பண்ண முடியும் ஏன்னா அது இயற்கையாகவே அந்த இடத்துல அனாவசியமான வேலை இந்த அட்வென்ச்சர் அங்க நின்னாலே நமக்கு வந்து கொஞ்சம் விழுந்துருவோமா மண்ட கிண்ட உடஞ்சிடுவோம் எல்லாம் இருக்கும் அந்த பயம் வந்து நியாயமான பயம் அந்த பயத்தை பத்தி இல்ல நம்ம கற்பனையான பயங்கள் நிறைய இருக்கு எனக்கு வயசான உடம்பு எப்படி இருக்குமோ என்ன நடந்து வர முடியுமா முடியாத உதவி செய்ய வேண்டியிருக்குமோ உதவி செய்யறவங்க நமக்கு வந்துருமோ ஆங்கிலத்தில் தண்ணிய பார்த்தா பயம் அதை பார்த்தா பயம் சில பேருக்கு சாமியார பார்த்தாலே பயம் சிஷியனுக்கு குரு சிஷனுக்கு குருவை பார்த்தா பயம் குருவுக்கு சிஷியனை பார்த்தா பயம் எல்லா சுவாமிக்கு நிறைய குருக்கள்கிட்ட போய் கேளுங்க எப்படி பயமா தைரியமா இருக்கியா தட்சாமூர்த்தியா பக்கத்துல இருக்காரு அவரு போட்டுற நகையை வச்சுதான் பயமாவே இருக்கு எவரா உள்ள வந்து எடுத்துட்டு போயிட்டாரா கிடைச்சு சாமியார் என்ன கொண்டு போலீஸ் வச்சிருவார் அப்படி சொல்லுவாங்க ஆனா இது வந்து அபிமானம் இருக்கிற வரைக்கும் இருக்கிற வரைக்கும் அத்வைசம் ஒரு வார்த்தைக்கா சொன்ன அபினிவேசம் அத்வைதான பெறணும் அபினிவேசம் இருந்து அத்வைத ஜான நிஷ்ட வந்தாச்சுனா அபயம் பிரதிஷ்டே அசசோயோ அதனாலதான் கிருஷ்ணர் தெய்வ குணத்துல ரொம்ப முக்கியமா முதல்ல சொன்னது அபயம்னு அபயம்னா என்ன அர்த்தம்னு அங்க அந்த இடத்துல அர்த்தம் வேற அது தெய்வ சம்பத்தா சொல்லிவிட்டார் கிருஷ்ணர் ஞான பலமா சொல்லல அபயம் ஓனும் முதல்ல எனக்கு ஏதாவது வந்துடுமோ போமோன்னு இல்லாம நீ பாட்டுக்கு தர்மத்தை அனுஷ்டானம் பண்ணு ஈஸ்வர பக்தி பண்ணு சத் சங்கத்துல இரு சமுதாயம் எல்லாம் என்ன கவனிக்குமோ நான் இப்படியே போயிட்டே என்ன யாராவது என்ன பார்ப்பாங்களோ மாட்டாங்களோ அதை பத்தி நீ கவனப்படாத பயப்படாத அச்சமில்லை பாட்டே இருக்கு நமக்கா பாரதியார் பாடி வச்சுட்டு போயிருக்க பண்டார பாட்டு பேரே பண்டார பாட்டு அச்சம் இல்லை அச்சம் இல்லை அகாமம் பீத்த சோகம் அகாமம் அபயம் ஆசை இல்லை அச்சம் இல்லை என்னது துன்பம் இல்லை ஆசை இல்லை அச்சம் அவனுக்கு ஆசை இல்லை அவனுக்கு அச்சம் இல்லை அவனுக்கு துன்பம் இல்லை எவனுக்கு ஆசை இல்லையோ அவனுக்கு அச்சம் இல்லை எவனுக்கு அச்சம் இல்லையோ அவனுக்கு துன்பம் இல்லை ஆக ஆசை அச்சம் துன்பம் அற்ற நிலையை அடைகிறான் வீத சோக பதத்தை அடைகிறான் அகாம பதத்தை அடைகிறான் அபய பதத்தை அடைகிறான் அப்படின்னா என்ன அர்த்தம் அந்த நிலையை பெறுகிறான் இதெல்லாம் வியாபகாரிக்கம் மனசில் வந்து பிரம்மன் நித்திய சோகமே சோக விவர்ஜிதா அகமஸ்வி கதா ச சதாபாமி கதாச்சின் நாகம் அப்பிரியா அத்தோ அத்தோகம்ன கதம் பிரம்ம சர்வஜம் சர்வகாரணம் அத்வைத்த மகரந்தம் அது சொல்லியிருக்கு அதனால நமக்கு வந்து பயப்படுறது இதெல்லாம் இந்த அந்தக்கரணத்தில் இந்த ஞானத்தினால ஏற்படுற ஒரு பிரயோஜனம் ஞானம் அந்த ஏற்படுறது அந்த ஞானத்துக்கு பலனும் அந்தத்தில் அனுபவிக்கப்படுறது அத்வைதானிய விலிய சைதன்ய ஞான பலம் எங்கயோ சம்பந்தம் இல்லாம இருக்கோ காரண காரிய விலக்சண துரிய சைதன்யான ஒழுக்கம் சதுர்த்தம் மன்னத்தை மறக்கவே கூடாது ஒரு ஒரு மந்திரத்துக்குள்ளே இந்த ஸ்ருதி ஓடிண்டே இருக்கு அதிருஷ்டியம் அக்ராஹ் அந்த ஸ்ருதி கேட்டுண்டே இருக்கு ஒரு ஆள் பின்னாடி சொல்லிட்டே இருக்கான் நம்ம பாட்டு கிளாஸ் எடுத்துருக்கோம் வச்சுக்கோங்களேன் அவர் பின்னாடி ஒரு ஆள் விடாம சொல்லிட்டே இருக்காரு நான் தப்ரக்யம் பகிஷ் பிரக்யம் அதுதான் நோபய திரம் ஒரு ஆளுக்கு போறாதுன்னா ரெண்டு வேணாம் வச்சுக்கோங்க இந்த பகம் இவனுக்கு மூச்சு விட்டன் நகிஷ் நோய் நம்ம அதவாரியம்லித்யம் அவியமேகாத்ம பிரத்யசாரம் சைதன்யம்ங்கிறது புரிஞ்சுண்டதுனால சிறிய சைதன்ய ஞானா இந்த பதத்தை அடைகிறான் மனசில் ஆசைகளோ அச்சமோ கவலைகளோ ஒன்றுமே இவன் பக்கத்தில் வரவனுக்கு என்ன கிடைக்கும் இவன் கூட இருந்தால் அவனுக்கு ஆசை போயிடும் இவன் கூட இருந்தால் அவனுக்கும் பயம் போயிடும் இவன் கூட இருக்கிறவனுக்கு கவலையும் அதனால்தான் எல்லாம் போகிறாங்க நசங்கம் அடுத்த ஸ்லோகத்தில் வருது நான் நினைக்கவேந்து அபூத்தி சதே தாவம் சுவங்கம் விவரத்தை அபூத்தி சதே தாவம் சங்கம் ஜானத்தினுடைய பலன திரும்ப திரும்ப சொல்ற இந்த உலகத்தில் இருக்கிற இந்த துவைத்தில இருக்கிற புத்திய விடு விடு விடு விடு அடியோ அடி அடிக்கிறார் இந்த ஸ்லோகத்தை எல்லாம் நல்லா மனப்பாடம் பண்ணி தியானம் பண்ணணும் அப்பத்தான் நமக்கு இந்த துவைத்தில இருக்கிற கொஞ்சங்க பிசுறுல்லாம் இருக்க கொசுறு பிசுறு போய்டும் அவர் என்ன சொல்ற நமக்கு ஆசை நிறைய இருக்கிற காரணத்தினால்தான் அந்த இல்லாத பொருளே மனசு நாடிண்டே இருக்கு பொய்யான பொருளிலேயே நமக்கு நாட்டம் அதிகமாக இருந்து பழகிவிட்டதா சொல்ற நமக்கு ஒரு காலத்தில் எப்படி இருந்திருக்கு இப்பதானே விழுந்து விழுந்து கிளாஸ்க்கு வரும் ஒரு காலத்தில் என்னெல்லாம் பண்ணிருப்பீங்க தெரியாது எனக்கு தெரிய இல்லாத இல்லாத பொரு தானே நம்ம வந்து ரொம்ப ஆசைய வந்து பொய்யான பிரபஞ்சத்துல பொய்யான பொய்யான பொய்யெல்லாம் ஒன்றாக பொருத்தி வைத்த பொய்யுடல் பொய் உலகம் பொய்யான பொய்யெல்லாம் ஒன்றாக பொருத்தி வைத்த பொய்யுடலை மெய்யென்றால் மெய்யாய் விடுமோ ஆகையினால இந்த பொய்யான விஷயத்தில் நமக்கு ஆசைகளை ரொம்ப வருஷமா வளர்த்தி வளர்த்தி பழகிட்டோம் ஆகையினால என்னென்னா பொய்யிலிருந்து பொய்யையே நாடுகள் ஒன்று விட்டு ஒன்று பற்றி பாசக்கடற்குள்ளேயே விழுகிறது அதனாலதான் தாய்மான் அவர் அப்படி சொன்னார் ஒன்று விட்டு ஒன்று பற்றி திரும்ப என்னென்ன பாசக்கடல் தான் ஒன்று விட்டு ஒன்று பற்றி பாசக்கடற்குள்ளே விழாமல் எதையா பிடிச்சுக்கிறோம் அப்புறம் கடைசியில் பார்த்தா அதை விட்டுணுன்னு பிடிச்சுட்டு அதை விட்டுறோம் பம்பரத்தை பிடிச்சுட்டு இருந்தோம் அதை விட்டுட்டு பணத்தை பிடிச்சுன்னு விட்டோம் பணத்தை பிடிச்சிட்டு இருக்கிறத விட்டு விட்டு வேற என்னத்தையாவது எதையோ ஒண்ணு பணத்தை கொடுத்தா ஃப்ரெண்டை வாங்கிக்கணும் பணத்துக்காக வருவான் எது என்ன பண்றது எதையா பிடிச்சி பிடிச்சி பார்த்துக்கிறோம் ததிர்ஷே தற்பத்தேன்னு சதிசேன்னா என்ன அர்த்தம் அபூத விஷயே அபூதத்துக்கு சமமானதையே பிடிச்சுக்கிறான்னு சதிருஷம்னா என்ன அர்த்தம் அதை போன்றதிலேயே அதை போன்றதிலேயே எஸ் மாத அபூத அபினிவேஷா அசதி துவயே துவய அஸ்தித்வ நிச்சயா அபூத அபினிவேஷா சங்கராச்சாரியம் சொல்ற அதாவது இல்லாத துவைதத்தில் துவைதம் இருக்கு இருக்குன்னு மனசை வச்சுட்டு இருக்கா பாருங்க விடமாட்டேங்கிறாங்க இந்த வடகல விடுறதே இல்லை இந்த அபினிவேசத்தை வச்சு அதனால அவித்யா மோக ரூபாதி சதிருஷே தனுரூப்பே அனுரத்தான் பொ அடிக்கடி சொல்லை வரா எது அபூர்ணம் பிளஸ் அபூர்ணம் டு பூர்ணம் தேங்கா பூர்ணம் தான் அபூர்ணம் பிளஸ் அபூர்ணம் என்ன பண்றான் பிறந்து இழைத்தேன் தெருவில் நின்று சதிஷே தே அதுலயே நாட்டம் உடையவனா இருக்கான் ஜகத்து ஒருவன் இப்படி எல்லாம் பண்ணிட்டு இருக்கான் அப்புறம் கொஞ்சம் மாறி என்னது கொஞ்ச நாள் கழிச்சு கொஞ்சம் விவேக்கம் வந்து இது இனிமே சரி வராது சீச்சீ இந்த பழம் புளிக்கும் அப்படின்னு புரிஞ்சுக்கிறதுக்கு லட்சம் ஜென்மாவாச்சு நான் லட்சம் கம்மியா சொல்லிட்டேன் கோட்டி ஜென்மா சத கோடி ஜென்ம சுக்கிரத்தை புண்ணியம்ங்கிறார் சங்கராச்சாரியர் சத கோடி ஜென்ம சுக்கிரத்தை புண்ணியர் வினா லப்யத்தை மாண்டூக்கிய காரிக படிக்கணும்னா நூறு கோடி ஜென்மாவில் மனுஷ ஜென்மாவில் புண்ணியம் பண்ணிருக்கணும் நூறு கோடி மனுஷன்மாவில் புண்ணியம் பண்ணியிருந்தாதான் இந்த மாண்டூக்கிய காரிகையை படிக்க முடியும் நம்மளால் அப்படின்னு நான் சொல்லல சங்கராச்சாரியர் சொல்லிருக்கார் ஜென்ம சுக்ரத்தை என்ன ரொம்ப ரொம்ப நாள் கழிச்சு ஜென்மனாம் வந்து என்ன பண்ண பேசாம எல்லா உபனிஷத்தையும் படிச்சு மாண்டோக்கியத்தையும் பார்த்துடுறது பாக்குறதா படிக்கிறது மாண்டோக்கியத்தையும் படிக்கணும் சொல்லி படிச்சு இப்படி கௌடபாத காரிகையும் ஆழமா பார்க்கும் பொழுது சொல்றம் புத்வா துபாவம் உண்மையிலேயே இருக்கு சத்தாவே இல்லை இந்த பஞ்ச பாஞ்ச இந்த பிரபஞ்சத்துக்கு சத்தாவே இல்லை இந்த ஸ்தூல பிரபஞ்சத்துக்கும் சூக்ஷ்ம பிரபஞ்சத்துக்கும் காரண பிரபஞ்சத்துக்கும் அசதத்தை அசத்தது இல்லாதது நான் இருக்கிறது இல்லாம போறதே கிடையாது ஆதோ அந்த வர்த்தமான அங்கேயும் வித்ததை சதிருஷா சந்த அப்படி போட்டிருக்கு அங்கேயும் சதிருஷம் இருக்கு ஆகையினால இதிலயே போயிட்டு திரும்பி எல்லாம் வேண்டான்னு சொல்லிட்டு கர்மனா அமிர்தத்துவமான அ ஆனசு பிரஜையா அமிர்தத்வம் ந ஆனசு தனேன அமிர்தத்வம் நனசு அப்படின்னு சொல்லி புத்திரைஷனாயாச்ச வித்தைஷனாயாச்ச லோகைஷனாயுத்தாய யம் சரந்தி எல்லாத்தையும் தூக்கி எரிஞ்சுட்டு இந்த வேதாந்தத்தை படிச்சு வேதாந்தம் கேட்க விரும்பிய வேதியர் வேதாந்தம் கேட்டும் வேட்கை ஒழிந்திலர் வேதாந்தமாவது வேட்கை ஒழிந்தவிடம் வேதாந்தம் கேட்டவர் வேட்கை விட்டார் வேட்கைனா அபினிவேசம் அபினிவேசத்தை விட்டார் சொல்லி இங்க முடிகிறார் புத்வா இதை நன்றாக புரிந்து கொண்டு எதை நன்றாக புரிந்து கொண்டு இந்த துவைதமே இல்லைங்கிறத புரிந்து கொண்டு நிசங்கம் நிசங்கம்னா என்ன அந்த துவைதத்தோட சம்பந்தமே வச்சுக்காம நிசங்கம் நிசங்கம்னா நிரப்பேட்சம் சங்கராச்சார் நிரப்பேக்னா என்ன அர்த்தம் அதை சார்ந்திராமல் சார்பு கெட ஒழுகுதல் எப்படி திருவிழா சொல்லியிருக்கார் பாரு எங்கிருந்து எங்க போக முடியறது பாரு சார்பு கெட நிசங்கம் வார்த்தைக்கு வருவான் தெரியுமா வேட்பாளர் வேணுங்கிறவரு தானே வேட்பாளர் என்ன கேண்டிடேட்டா அவர் வரார் இல்லையா அந்த காலத்தில் அபேட்சகர் தான் ஓட்ட அபேட்சி இருக்கார் அவர் வாழ்க்கை நிரபேட்சம் எதையும் சார்ந்திராமல் நித்திய திருப்தோ நிராசிர்த்தேரன் இந்த அபூத அபினிவேசாத்தே இந்த இல்லாத பொருள் ஆசை இருக்கே விடுபடுகிறான் துன்பத்தை தருகின்ற காரியங்களிலிருந்து செயல்பாடுகளிலிருந்து விடுபடுகிறான் என்பது கருத்து மாலை வகுப்பிலே இன்னும் இந்த கருத்துக்களை மேலும் சிந்திப்பதற்கு குருநாதர் நமக்கு பேரருள் புரியட்டும் ஓம் ஜாகிரதாதித்ரயோன்முக்தம் ஜாக்ரதாதிசம்வேத்யம் யப்பதம் தன்னமாம் ஈஸ்வரோ குருராத்மேதி மூர்த்திபேதவிபாகிநே வோமவத்வாப்யதட்சிணா மூர்த்தயே நம அய்யனேயனதுள்ளேனின்று மெய்யனே உபதேசிக்க வெளிவந்த குருவே போற்றி உய்யவே முல்கும் உதவிக்கோர் உதவிநாயேன் செய்யுமாறொன்றும் காணேன் திருவடி போற்றி போற்றி மூர்த்தியெல்லாம் வாழி எங்கள் மோன குருவாழி அருள் வார்த்தை என்றும் வாழி அன்பர் வாழி பராபரமே ாஹுநாமிதேவிக்கீ சூஸ் கங்கா மாத காவேரி சரஸ்வதி